السلام عليكم ورحمة الله وبركاته نعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نرحمد لله نحمده ونستعينه ونستغفر نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات عامالنا ما يهدل الله فلا مذللا وما يردل فلا حاذيلا وأشهد أن لا إله إلا الله وقته لا شريكلا وأشهد أن محمد عبده ورسوله அல்லாஹும சொல் அலா முஹம் முகமதீன் எட்டு வரைக்கும் நடந்த அந்த சம்பவங்கள போன அமர்வு வரை பார்த்தோம் இன்னைக்கு ஹிஜ்ரி ஒன்பதுடைய தொடக்கம் இஜ்ரி ஒன்பதுல இறங்கிய வசனங்கள்ல ஆரம்ப காலத்துல இறங்கிய ஒரு வசனம் என்ன சொன்னா சூரத்து தௌபால இருபத்தி எட்டாவது வோசனம் அல்லாஹால குறிப்பிட்டு காட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே இணை வைப்பாளர்கள் அசுத்தமானவர்கள் தாம் அவர்கள் நஜீஸ் அவர்கள் நஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனவே அவர்கள் இந்த ஆண்டுக்கு பிறகு சங்கை மேகு காபா பள்ளிவாசலினுள் அருகில் கூட நெருங்கக்கூடாது நீங்கள் வறுமைக்கு அஞ்சுவீர்களாயின் அல்லா நாடினால் தன் கருணையினால் விரைவில் உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான் தின்னமாக அல்லா யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் சுரத்து தௌபால இருபத்தி எட்டு அவசனம் அதான் வந்து அல்லாவதலா மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு என்ன பண்றான்னு சொன்னா காபத்துல அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ள முஷிருக்கைகள் வரக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை நபிசில அரசன் மூலமாக பிறப்பிக்கலாம் இப்ப அது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அரபு அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அங்க வந்து எப்படி அவங்க ஹஜ் உமரா செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நிர்வாணமாக சிவமுரா செய்வாங்க பல வழிகேடான விஷயங்களை வந்து அங்க செய்வாங்க நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான முறையில அந்த நிலையில அவங்க வந்து அவங்களுடைய சடங்குகள் இருந்துச்சு இப்ப முஷரிக்குகளை வந்து இனிமேட்டு இங்க அளவு பண்ணக்கூடாது அப்படின்னு நபிசிலால் கட்டளை இடறாங்க அங்க இப்ப குறைசிகளுக்கு வந்து கடுமையான ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செயலா இருந்துச்சு ஏன்னு சொன்னா குறைசிகளுக்கு வந்து குறிப்பாக மக்களை வந்து அங்க எந்த ஒரு இன்கம் சோர்ஸும் கிடையாது வருமானத்திற்கான வழியே என்னன்னு சொன்னா அரபு உலகம் முழுவதும் அங்கே வரக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து ட்ரேடிங் தான் அந்த வியாபாரம் தான் அவங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆப் இன்கம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து தீர்மானிக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த ஹஜ் நேரத்தில் அந்தந்த ஊர்களில் வரக்கூடிய அந்த பொருளை விற்பதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அவங்க லாபம் வியாபாரமே அதுதான் அவங்களுடைய மூலாதாரமே அதுதான் அப்ப இங்க வந்து இனிமேட்டு முசிரிக்கைகள் வரக்கூடாது இணைப்பாளர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப கடக்கமாக இருந்துச்சு அவங்களுக்கு அவளுக்கு பேசிக்கொண்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு வராமல் தான் நம்மளுடைய இன்கம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க அதனாலதான் அல்லாஹலா இந்த வசனத்துல தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுறோம் நீங்க வறுமைக்கு அஞ்சுமீங்களா இருந்தீங்கன்னா அல்லாஹ் நாடுனா உங்களுக்கு அல்ல அவனுடைய கருணையினால உங்களுக்கு வந்து இன்னும் செல்வத்தை அதிகமாக வழங்குவான் அந்த பயத்துக்கும் ஆன்சர் அல்ல இந்த வசனத்துல இருந்தான் சூரத்து தௌபால இருபத்தி எட்டாம் வசனத்துல மேலும் வந்து இதற்கு விடையாக எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதுக்கும் அல்ல வந்து இருபத்தி ஒன்பதாவது சொல்லி காட்டுறோம் இந்த வறுமைக்கு முதலாவது வந்து வறுமைக்கு வந்து நாம பொதுவாவே எந்த ஒரு முடிவா எடுக்கதா இருந்தாலும் பொருளாதாரத்தை வச்சுதான் முடிவு எடுக்கும் இங்க போனா நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்குமா இல்ல இவ்வளவு லாஸ் இருக்குமா அதை பொறுத்து தான் இன்னைக்கு முழு உலகமும் நடைபெறுது அவங்களுக்கு வந்து ஹலால் ஹராமா இப்ப ரெண்டாவது பாக்கப்படுது பொருளாதாரம் நமக்கு மிச்சமாகுமா முழுக்க முழுக்க இந்த பினான்சியலை பொறுத்துதான் பினான்சியல் பெனிஃபிட்ட வச்சுதான் மக்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா அல்லாவுதலா இங்க சொல்றது என்னன்னு சொன்னா ஹலாலா ஹராமான்னு தான் பாக்கணும் இன்னைக்கு நம்ம இடத்துல முழுக்க முழுக்க நம்ம சமுதாயத்திலுமே என்ன சொன்னா வட்டி வாங்காதவங்க இன்னைக்கு குறைவு இன்னைக்கு லோன் போடாம வீடு வாங்கிட முடியுமா இஎம்ஐ இல்லாம பைக் வாங்கிட முடியுமா நான் வாடகையா கொடுக்கறதை இஎம்ஐயா கொடுக்கறேனே வாடகையா கொடுத்து கடைசியில ஒன்னும் இல்லாம போயிடும் இஎம்ஐயா கொடுத்தா கடைசியில எனக்கு ஒரு இரு வருஷத்துல வீடாவது இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவுகளுமே இன்னைக்கு இந்த பொருளாதாரம் பணம் சார்ந்துதான் பாக்குறாங்களே தவிர அது நலாலா வராமான்னு பாக்குறது இல்லை இப்ப அல்ல வந்து அதற்கு பதிலாக ஒன்பதாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்பதாவது சொல்லி காட்டுறேன் அதாவது சூரத்து தௌபால இருபத்தி ஒன்பதாவது வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹுக்கும் அல்லாவும் அவனுடைய தூதரும் தடுத்தவற்றை தடுக்கப்பட்டவை என்று கருதாமலும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள் அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகி தமது கையால் ஜிசியா வழியை செலுத்தும் வரை அப்ப அவங்க பயப்பட்டாங்கல்ல நமக்கு இன்கம் சோர்ஸ் இன்ப எந்த வழியிலிருந்து வரும் அப்படின்னு அப்ப அவர்களுக்கு ஜிஸ்யா வழியாக வந்து அதன் பிறகு மக்காவில் பல மக்கள் வந்து கொண்டிருந்த முஷிருக்குகள் வராமல் இருந்தாலும் அங்கு அல்லா தலா நீங்க அல்லாஹுடைய எதிர்களுக்கு எதிராக நீங்க வந்து போர் புரியுங்க அவர்கள் ஜிசியாஸ் எழுத்தும் வரை எப்பயுமே ரசிகாஸ் மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க அபிஷுலா கடிதம் இன்னைக்கும் இருக்குது இந்தியாவிலேயும் பிரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு பல கடிதங்கள் போட்டாங்க அந்த கடிதங்களை பற்றி நம்ம போன மருந்து பார்த்தோம் யார் யாருக்கும் கடிதங்கள் போட்டாங்க அதில் எஞ்சிய கடிதங்கள்ல ஒரு கடிதம் இங்கே இந்தியா இந்தியாலேயும் ஒரு கடிதம் இருக்குது எல்லா கடிதத்திலும் நபிசராஜ்பு குறிப்பிடக்கூடியது இந்த மூன்று விஷயம் தான் அழைப்பு கொடுப்பாங்க அழைப்பு கொடுத்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க கூலியும் உங்களுக்கு அந்த மன்னருக்கு ஏற்றுக்கொள்ளலையா அனைவருடைய பாவமும் உங்களுக்கு உங்களாலதான் அவங்க ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே மன்னராக நீங்களே ஆட்சியாளராக இருப்பீங்க நீங்க தொடருவீங்க அல்ல அவருடைய கொண்டு அங்கு ஆட்சி செய்யப்படணும் அப்படிங்கிற நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை ஏற்றுக்கொள்ளாம இது ரெண்டுத்தையும் ஏற்றுக்கலையா ஒன்று நீங்கள் செத்து முடியும் வரை இல்ல நாங்கள் செத்து முடியும் வரை போராடுவோம் இது மூணாவது ஆப்ஷன் நாங்க ஆட்சி செய்வோம் அவர்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு நாடு இப்போ நம்ம நாட்டு கீழே இருக்கோம் சொன்னா நாம அந்த நாட்டுக்கு ராணுவத்திற்காக எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டாக்ஸ் கட்டுவோம் அதே போலதான் ஜிசியா அவர்களை எதிர்த்து ஒரு படை வருதுன்னு சொன்னா அது முஸ்லீம்களுடைய கடமை பாதுகாப்பது அவங்க படையில கலந்து அவசியம் இல்ல இஸ்லாமிய வரலாறு பார்க்கும் ஒரு கட்டத்துல மிகப்பெரிய ஒரு படை வருது வரலாறுகள்லாம் இருக்கு ஜிசியா எதுக்கு அவர்களுடைய பாதுகாப்புக்காக கட்டப்படக்கூடிய ஒரு வரி அதன் மூலியமாக அல்லா குறைசிகளுக்கு இங்கு பொருளாதாரத்தை வழங்கணும் அப்படிங்கறத நாம இங்க பாக்க முடியும் இப்ப இமாம் இபுல் கசீர் இதை வைத்து தான் ஹிஜ்ரி ஒன்போது வரலாறுகளை தொடங்க ஆரம்பிக்கிறார் அவர் அடுத்ததாக ஹிஜ்ரி ஒன்பது நடந்த முக்கியமான விஷயங்கள்ல இதற்கு அவரு கண்டினியூ பண்ற அல்லா தலா சுரத்து தௌவால நூத்தி இருபத்தி மூன்றாவது வசனம் இதுல வந்து அல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறான் இடைநம்பிக்கை கொண்டவர்களே இறை மறுப்பாளர்களில் யார் உங்களுக்கு அடுத்திருக்கிறார்களோ அவர்களுடன் போர் புரியுங்கள் அவர்கள் உங்களிடம் கடினமான போக்கை காண மேலும் அல்லாஹ் இறை அச்சம உள்ளவர்களோடு இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்ப இங்க அல்லாஹெல்லாம் கட்டளை என்னன்னு சொன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்களோடு நீங்க போர் புரிய அப்படின்னு அல்லாஹே கட்டளை வருது இப்ப அந்த நேரத்தில் அங்க அருகில் இருக்கக்கூடிய அந்த இறைமறுப்பாளர்கள் யாருன்னு சொன்னா ஹிஜாஸ் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹிஜாஸ் அந்த நேரம் ஹிஜாஸ் மாகாணம் முழுவதும் அங்க வந்து முஸ்லீம்களாக இருந்தாங்க அந்த நேரத்தில் ஹிஜிரி எட்டு ஒன்பது பெரும்பெரும் குழுக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப ஹிஜாஸுக்கு அருகில மிக அருகில இஸ்லாமிய அங்க ஆட்சிக்கு உட்பட்ட எல்லைக்கு மிக அருகில் இருந்தது ரோமர்கள் தான் அப்ப அவர்களை வந்து எதிர்த்து போரிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய கட்டளை இருபத்தி மூணாவது வசனத்தின் மூலமாக நம்ம அறிய முடியாது இஸ்லாமிய வரலாற்றிலே அதுவரைக்கும் அந்த காலகட்டம் வரைக்கும் மிகப்பெரிய படையை நபிசுல்லாம் திரட்டுறாங்க அதற்கு முன்னதாக அவ்வளவு பெரிய ஒரு படை வந்து கலந்து கொண்டதே இல்லை அப்பேற்பட்ட படையை நபிசுல்லா திரட்டுறாங்க அதே போல இதற்கு முன்னதாக நடந்த எல்லா அந்த நிகழ்வுகளுமே படைகளுமே பார்த்துட்டு இருக்கும் மறைமுகமாக படையை கிளப்பிட்டு போய் மறைமுகமாக போய் அவர்களுக்கு தெரியாம சர்பிரைஸ் அட்டாக் தான் இருக்கும் ஆனால் இங்கு நபிசுல்லம் படைய ரெடி பண்ற நேரத்திலிருந்தே பல நாட்களாக பப்ளிக்கா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிட்டே இருந்தாங்க நம்ம ரோமர்களோட எதிர்த்து போரிட போறோம் அப்படின்னு சஹாபாக்கள் மத்தியிலையும் எல்லா மக்கள் மத்தியிலையும் அங்கே நபிசுல்லம் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க அது காரணம் என்னன்னு சொன்னா அந்த ரோமர்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்க வந்து மிக பலம் வாய்ந்தவர்கள் ரோமர்கள் பவர் அந்த நேரத்துல ஒரு சூப்பர் பவர் அப்படின்னா யாரும் அமெரிக்காவே ரஷ்யாவ சைனாவோ சொல்லுவோம் அது மாதிரி அந்த நேரத்துல நம்பர் ஒன் சூப்பர் பவர் உலகத்திலே அவங்க அவங்களை எதிர்த்து இந்த இஸ்லாமிய படை போக போது அப்ப மக்களுக்கு வந்து அவங்க உளவியல் ரீதியாக தயாராகணும் உளவியல் ரீதியாக தயாராகணும் அப்படிங்கிற அடிப்படையில நபீசுல்லாலும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பத்திரக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் உள்ள இடம் அவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நம்ம போகணும்னு சொன்னா அதுக்கும் கரெக்டான ஒரு பிரிப்பரேஷன் இருக்கும் முடியும் அதுக்கான ஏற்பாடுகளை சஹாபாக்கள் ரெடி பண்ணி வைப்பாங்க இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா அந்த நேரம் அவங்க புறப்பட தயாராக இருந்த நேரம் மிக ஒரு கடினமான நேரமா இருந்துச்சு விளைச்சல் வரக்கூடிய அந்த ஒரு நேரம் வருடத்திலேயே ஒரு முறைதான் விளைச்சல் வரக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் நபிசுல்லா அல்லசலம் சகாபாக்களை கிளம்ப சொல்றாங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்ற காரணத்தினாலதான் அவர்கள் வந்து தயாரானாங்க மேலும் வந்து இந்த போரையில் வந்து முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா நபிசுல்லா அல்லசம் மரணத்துக்கு முன்னதாக நடந்த ஒரு மிகப்பெரிய போர் இது அதனால வந்து இதுவும் ஒரு முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றுல இஸ்லாமிய அடிப்படையில ரொம்ப முக்கியமான போர்கள இதுவும் ஒரு போர் அதே போல இந்த போர்களுடைய முக்கிய ஒரு அம்சம் என்ன சொன்னா முனாஃபிக்குகளையும் முஸ்லீம்களையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு போர் முஸ்லீம்களோடு எப்படி நடந்துக்கணும் முனாஃபிகளோடு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெல்லத்தெரிவாக நமக்கு பாதையை பிரித்து தந்தக்கூடிய ஒரு போர் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா போர் பற்றிய இறுதி முடிவுகள் எல்லாமே இந்த போர்ல தான் முடிவாச்சு நமக்கு முன்னாடியே தெரியும் குரான்ல இரண்டு வகையான வசனங்கள் இருக்கு மன்சு நாசிக் இப்ப உதாரணத்துக்கு நோம்புடைய விஷயம் எடுத்தா ஆரம்பத்தில் ஒரு சட்டம் இருக்கும் அதை மாற்றி அல்லாத்தலா இப்ப நிலுவையில் இருக்கக்கூடிய சட்டமாக வைப்பான் நிறைய சட்டங்கள் அப்படி இருக்கு நாசிக் மன்சு அதாவது மன்சுங்கிறது பழைய சட்டம் நாசிக் திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம் இஸ்லாமிய வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது குறிப்பாக இந்த போர் நடக்கவே இல்லை சிலம் படையை கிளப்பி கொண்டு போனாலும் ரொம்ப சிரமமான ஒரு பயணமாக இருந்தாலும் போர் நடக்கவே இல்லைனாலும் இந்த போரின் மூலமாகத்தான் நமக்கு இஸ்லாமிய ஷரியத் அதிகமாக கிடைக்குது அதிகமான சீரா வரலாறுகள் இதுல இருந்து படிப்பினைகள் கிடைக்குது இஸ்லாமிய அக்கீதாவும் முனாஃபிகளோடு எப்படி நடக்கணும் முஷரிக்குகளோடு எப்படி நடக்கணும் மூமின்களோட எப்படி நடக்கணும் இயலாதவர்களோடு எப்படி நடக்கணும் இயலாத மாதிரி நடித்தவனோட எப்படி நடக்கணும் அப்படிங்கிற எல்லா பாடமும் இந்த போர்ல இருந்து அல்லாத நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுப்பான் அவ்வளவு படிப்பனைகள் கொண்ட ஒரு போர் அப்ப இந்த போரை பற்றி இன்னும் வந்து குறிப்பாக ஒரு ஆர்மிது கடினமான ஒரு படை அப்படின்னு வரலாற்று அழைக்கப்படக்கூடிய ஒரு போர் ஏன்னு சொன்னா எவ்வளவு கடினம் சொன்னா மதினாவில் அந்த நேரத்தில் பொருளாதார பிரச்சனை இந்த ஒரு ரோமன் எம்பையர் அந்த படையை எதிர்ப்பதற்கு இவங்களுக்கு பினான்சியலாகவும் ஸ்ட்ரென்த் இல்ல பொருளாதாரத்திலையும் இவங்களுக்கு போதுமான அளவு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அதே போல மக்களை ஒன்று கூட்டுவதிலும் அந்த நேரத்தில் விளைச்சல் இருந்துச்சு புது புது இஸ்லா இஸ்லாமத்திற்கு வந்த புது புது கோத்திரங்கள் இருந்தாங்க அவங்கள கேதர் பண்றது ஒன்று கூட்டுவதிலும் கடினமாக இருந்துச்சு அடுத்தது டிராவல் அந்த நேரத்தில் டிராவல் பண்றது ரொம்ப மிக ஒரு கடுமையான டிராவல் பண்ணி போக வேண்டிய ஒரு தொலைவு உள்ள ஒரு இடம் ரோமர்களை நோக்கி போறது அதுவும் இல்லாம அவர்கள் இடத்துக்கு முஸ்லீம்கள் போறாங்க முஸ்லீம்கள் நோக்கி இவங்க வரல பொதுவாக முஸ்லீம்கள் இவங்களுக்கு தெரியும் இவங்க அங்க போகும்போது அந்த இடத்துல அவங்க ட்ரைன் ஆனவங்க அப்ப அந்த ஒரு விஷயமும் இருக்குது டிராவலும் பண்ணி போகணும் தெரியாத இடத்துல டிராவல் பண்றது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அவங்களுடைய இடம் அதே வெதர் அந்த நேரத்துல இருந்த அந்த தப்ப சூழ்நிலையும் ரொம்ப கடுமையான முறையில இருந்துச்சு அது இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கான எளிமை இவங்க கடுமையான எதிரி உலகத்திலேயே அந்த நேரத்தில் அவர்கள் வந்து சூப்பர் பவர் நம்பர் ஒன்னா இருந்தவங்க பாரசீக பேரரசை வீழ்த்திட்டு அந்த நேரத்துல தான் அவங்க ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தாங்க ரோமன் எம்பேர் ரோமர்கள் அப்ப அவங்க பெய்டு ஆர்மி வச்சிருந்தவங்க சகாமாக்களுக்கு இங்க சாப்பாடுக்கே இல்ல அந்த நிலைமையில அவங்க இப்ப இன்னைக்கெல்லாம் உலக வரலாற்று உலகத்தில் இருப்பது போல எப்படி ராணுவத்துக்கு அப்படின்னு ஒரு துறை வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி ராணுவத்திற்கு மட்டுமே தயாராக்கப்பட்டு ஆயுத பயிற்சிகள் கொடுத்து அப்படி வைத்திருந்த ஒரு ஆர்மியை வைத்திருக்கக்கூடிய ஒரு பேரரசு அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியை இவங்க எதிர்த்து போறாங்க கடுமைகளையும் அவர்கள் சகிக்க வேண்டியது அதனாலதான் வரலாற்றுல இதுக்கு பேரே வந்து ஜெய்ஸ் உஸ்ரா அப்படிங்கிற ஒரு பெயரும் அழைக்கப்படுது இன்னும் வந்து அல்லாத இந்த இந்த போரை பற்றி குறிப்பிடும் அல்லாத்தலா என்ன குறிப்பிடறா ஒரு ஒரு கடுமையான நேரம் அப்படின்னு குறிப்பிடுறான் அதாவது வந்து இந்த போரை பற்றி அவ்வளவு கடினமான ஒரு போரா இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த வசனங்கள் மூலமாக வரலாற்று நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன பண்றாங்க சொன்னா மக்களை வந்து ஒன்று கூட்டுறாங்க மக்கள் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாரையும் கூப்பிடுங்க எந்த சொன்னா அங்க இருக்கக்கூடிய மதிநாள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய கோத்திரங்கள் எல்லா முஸ்லீம்களையும் இந்த படையில கலந்து கொள்ளுமாறு கட்டளை கட்டளையாக அல்லாஹ் அல்லாஹ் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் குறிப்பிட்டு இடைநம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது அல்லாவின் வழியில் புறப்படுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் பூமியிலேயே அமிழ்ந்து கிடக்கின்றீர்களே மறுமையை விட உலக வாழ்க்கையில் நிலைவடைந்து விட்டீர்களா அவ்வாறாயின் அறிந்து கொள்ளுங்கள் உலக வாழ்க்கையின் இன்பங்கள் அனைத்தும் மறுமைக்கு முன் மிக அற்பமானவையாகவே இருக்கும் அப்படிங்கிற அல்லா இப்ப அல்லாவது கூப்பிடுறாங்க அங்க பல பேருக்கு மனசுல ஒரு சஞ்சலம் போருக்கு போறதாங்க அதுதான் அல்லாவு தாலா உள்ளத்தை அறியக்கூடியவன் அப்ப அல்லாஹாலா நபிக்கு இந்த வசனம் திறக்கி கொடுக்குறான் நபிக்கு தெரியாது அவங்க இன்ட்ரஸ்டா இருக்காங்களா இன்ட்ரெஸ்டா இல்லையா உள்ளத்தை அறியக்கூடியவன் நல்லாதான் அப்ப அவங்க உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத அல்லா இங்கே குறிப்பிடலாம் என்ன சொல்றான்னு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன ஆயிருச்சு நீங்க அல்லாவின் பாதையில புறப்படுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த பூமியில அமிழ்ந்து அமிழ்ந்து கிடக்கணும் அல்லாவித்தாலா அவங்க உள்ளத்துல உள்ளத அவர்களுக்கு கண்டிக்குமாறு நபிசுராசன் நபிசுராசன் மூலமாக இந்த வசனம் திரைக்கு கொடுக்கறோம் அடுத்து மறுமையை விட இந்த வாழ்க்கையில வந்து நீங்க நிறைவடைஞ்சுட்டீங்களா மறுமையோட வாழ்க்கை சிறந்தது மறுமையோட இதை விட அதுக்கு அதை விட இதுக்கு நீங்க அதிகமா ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அல்லாவித்தாலா இ வந்து அவங்க இதயத்துல என்ன இருக்குதோ அதை வந்து அல்லாஹால குறிப்பிடுறோம் இன்னைக்கும் அதே சூழ்நிலை தான் அதே போல அல்லாஹ் இந்த இதய வசனத்துல இங்கு சொல்யூசனும் சொல்றோம் அதாவது இந்த பிரச்சனையும் சொல்லிட்டு அல்லாஹால இதற்கு அது அந்த மருந்தையும் இதுல சொல்றான் இந்த உலக வாழ்க்கையானது மறுமை வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும் போது அற்பமானது தான் அப்படின்னு அல்லா தாலா சொல்லி காட்டும் இதே நிலைமை தான் இன்னைக்கு நம்மளிடத்துல அல்லாஹைய பாதையில போர் புரியணும் அதை பற்றி பேசணும் கேட்கணும் அப்படின்னாவே இன்னைக்கு அதை பற்றி பேச கேட்க கூட ஒரு யாரும் முன் வருவதில்லை இன்னைக்கு டிஃபரன்ஸ் இன் ஒபீனியன் அதாவது கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் இது இது பிக்கு சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசுவதற்கு கூட நமக்கு வந்து ஒரு யாரும் முன்வருவதில்லை கேட்பதற்கு கூட முன் வருவதில்லை அல்லாது தலா நம்ம நம்ம நம்மளை பார்த்துதான் இந்த வசனத்தை சொல்றோம் மறுமைய விட நீங்க இம்மையை முன்னாடி வச்சிட்டீங்களா பூமியில் அமிழ்ந்து கிடக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அல்லா தலா நம்மளை பார்த்து கண்டித்து அல்லா தலா மேலும் குறிப்பிட்டு பதினாறு அழைக்கும் அதாவது நீங்க அல்லா தலா உங்களுக்கு போர் செய்ய கட்டளை அந்த கட்டளை உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கு அப்படின்னு அல்லா தலா இதயங்களில் உள்ளத அல்லா தலா நீ குறிப்பிட்டு காட்டுறோம் இன்னைக்கு இருக்குங்களா இல்ல படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இந்த வெறுப்பு மக்களிடத்துல மேலும் வந்து இதை இதை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு பரவான ஒரு அமலை பற்றி பேசுவதற்கு கூட மக்கள் இன்றைக்கு வந்து தயாராக இல்லை நடந்ததை வரலாற்றில் என்ன நடந்தது உள்ளதை உள்ளபடி ரசூல்லா காலத்தில் எப்படி நடந்தது எதற்காக நடந்தது எப்படி நட பத்தி பேசுறது கூட கேட்பதற்கு கூட மக்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத நாம கருத்தில் இருக்கணும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்மை பற்றி தான் குறிப்பிடுது நாம இந்த ஒவ்வொருவரும் சிந்தித்துல மீள் பரிசீலனை அடுத்த வசனத்துல குறிப்பிட்டு காட்டுறோம் நீங்க இறை வழியில் புறப்படவில்லையானால் அல்ல உங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் மேலும் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான் மேலும் அல்லாவுக்கு நீங்கள் எந்த ஒரு தீங்கும் செய்திட முடியாது அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்ன குறிப்பிடறான்னு சொன்னா நீங்க இறை வழியில புறப்படலன்னு சொன்னா உங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை அளிப்பேன் அப்படிங்கிற அல்லா இன்னைக்கு எவ்வளவு தெளிவாக நமக்கு முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் வேதனை எங்க பார்த்தாலும் சோதனை எங் ஏதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் முஸ்லீம் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் சொல்லவே முடியாது இஸ்லாமிய நாடுகளாக இருக்கட்டும் இங்கே குஃப்ரான நாடுகளாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் முஸ்லீம்களுக்கு எல்லா வழியிலும் சோதனை நமக்கு என்ன இல்லை முஸ்லீம் உலகத்தில் இன்றைய முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பான்மையான நிலப்பரப்பு இல்லையா பெரும்பான்மையான பொருளாதாரம் இல்லையா பெரும்பான்மையான மக்கள் தொகை இல்லையா எல்லா வகையிலும் நாம வந்து உயர்ந்துதான் இருக்கோம் ஆனா அல்லாஹ் நமக்கு வேதனை கொடுத்துட்டு தான் இருக்கும் அது ஏன் அப்படிங்கறத இந்த வசனத்தின் மூலமாக ஒன்பதாவது தியாயத்துல முப்பத்தி வசனம் சூரத்து தௌபால் அல்லாவுடைய பாதையில நீங்க வந்து புறப்படவில்லையா உங்களுக்கு வேதனை அல்லா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதிலாக வேற ஒரு சமுதாயத்தை அல்லா தலா உருவாக்குவான் மேலும் வந்து நீங்க அல்லாவுக்கு எந்த தீங்கும் செஞ்சிட முடியாது அப்படின்னு அல்லா தலா சொல்றோம் இப்ப இந்த இன்று அல்லாவுடைய பாதையை பற்றி பேச கேட்க கூட நாம தகுதி இல்லை அதன் மூலமாக அல்லா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு இழுவை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறது நாம வந்து கருத்தில் கொள்ளணும் அடுத்த வசனங்கள் அதாவது நாற்பதாம் வசனத்தை சொல்லிகாட்டுறான் நீங்கள் இந்த நபிக்கு உதவி செய்யாவிட்டால் அதனால் என்ன நிராகரிப்பாளர்கள் அவரை வெளியேற்றிய போது தின்னமாக அல்லாஹருக்கு உதவி செய்துள்ளான் குறிப்பிடத்தி சொல்றான்னா மக்களால இருந்து நிராகரிப்பாளர்கள் வெளியேற்றத பத்தி அல்லா சொல்றோம் அவர்கள் இருவரும் குகையில் தங்கியிருந்தபோது இருவரில் இரண்டாம் அவராய் இருந்த அவர் தன் தோழரை நோக்கி கவலை கொள்ளாதே அல்லா நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார் அப்போது அல்லா அவருக்கு தன்னிடமிருந்து மன அமைதியை இறக்கி அருளினான் மேலும் உங்களின் பார்வைக்கு தென்படாதிருந்த படைகளின் மூலம் அவருக்கு உதவி செய்தான் மேலும் இறை நிராகரிப்பாளர்களின் வாக்கை தாழ்த்தினான் மேலும் அல்லாவின் வாக்குதான் மேலானதாக இருக்கிறது அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனும் அவான் அல்லா இங்க எதை குறிப்பிடுறான் அதான் நடந்துச்சு மக்கள் இருந்து அங்க நபிசுல்லும் சித்திக்கிறது இல்லாணும் அல்லாஹ் இருவரில் ஒருவரை வந்து அல்லாஹா குறிப்பிடுறது சித்திக்கிறது இல்லாம நபிசுலாலும் அங்க வரும்போது அங்க ஒரு குகையில தங்குறாங்க அப்ப முழு படையும் மக்காள அனைத்து மக்களும் தேடுதல இருக்கிறாங்க நபியுடைய தலைக்கு நூறு ஒட்டகம் அங்கு வந்து பிணையமாக வைக்கப்பட்டுச்சு யாரு உயிரோடவோ மரணித்தோ கொண்டு வராங்களோ நூறு ஒட்டகம் பிணையம் குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாத படை சிலந்திய வச்சு அல்லா பாதுகாத்தான் அல்லா நபிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் தேவை கிடையாது இஸ்லாமுக்கு நம்ம ஹெல்ப் தேவை கிடையாது அல்லா போதும் நமக்குதான் இஸ்லாம் வேணும் நம்ம நாளைக்கு சொத்தை அடையணும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறணும்னு சொன்னா நமக்கு தான் இஸ்லாமும் அல்லா அல்லாவுடைய மார்க்கத்திற்கு உதவி புரிவதும் நபியுடைய வழியை பின்பற்றுவதும் அல்லாவுடைய பாதையில் பாடுபடுவதும் நமக்கு தான் பயனளிக்க கூடியதை தவிர நாம தான் உதவியோ நபிக்கு உதவியோ பண்றேன் கிடையாது அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாத படையை வைத்து எத்தனையோ முறையில் நபிசுல்ல உதவி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம முழு வரலாற்றுலயுமே பார்த்திருக்கிறோம் புழுதியை வச்சு உதவி செஞ்சிருக்கிறான் எதிரிகளை வச்சு உதவி செஞ்சிருக்கிறான் காற்றை வச்சு உதவி செஞ்சிருக்கிற சிலந்தை வச்சு உதவி செஞ்சிருக்கிறான் எல்லா வகையிலையும் அல்லாஹ் தலா யாருமே இல்லாமல் அல்லாஹ் உதவி செய்ய தகுதி ஆணையம் அப்ப நமக்குத்தான் அல்லாஹுடைய பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம கருத்துல கொள்ளணும் அல்லாஹலா அடுத்த வசனத்துல குறிப்பிட்டு காட்டுறான் கனமாக இருந்தாலும் சரி லேசாக இருந்தாலும் சரி நீங்கள் புறப்படுங்கள் உங்களுடைய உடைமைகளை கொண்டும் உயிர்களை கொண்டும் அல்லாவின் வழியில் போராடுங்கள் நீங்கள் அறிவுடையோராயின் இதுவே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் அப்ப இந்த அல்லாவுடைய பாதையில உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி லேசாக இருந்தாலும் சரி நீங்க வந்து அல்லாவுடைய பாதையில போய் போரிடுங்க இமாம் குறுத்து ராமாவில் குறிப்பிட்டு காட்டுறாரு இங்க கனமானதும் லேசானதும் அப்படிங்கறத பத்தி இதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த கருத்து என்னன்னு சொன்னா தப்சீர்களில் இருந்து நீங்க இளமையாக இருந்தாலும் சரி வயதடைந்தா இருந்தாலும் சரி நீங்க பிஸியா இருந்தாலும் சரி ாலும்ோல நீங்க செல்வம் அதிகமாக இருந்தாலும் சரி செல்வம் இல்லாம இருந்தாலும் சரி அல்லாவுடைய பாதையில எல்லாரும் போய் ஆகணும் நீங்க கலந்து கொண்டே ஆகணும் அப்படிங்கறது அல்லாவுடைய கட்டளை அப்படின்னு குறித்து வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க இப்ப இங்கு அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிட்டு அதாவது இந்த இறங்கிய சுரத் தோபாவுடைய நாற்பத்தி ஓரா வசனத்தை குறிப்பிட்டு சகாபாத்தில அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க என்னன்னு சொன்னா எல்லாரும் போயணும் போயும் போது அல்லா தாலா சூரத்து தொண்ணூத்தி ஓரா அவசனத்தில் அல்லாஹால குறிப்பிட்டு காட்டுறாங்க என்ன சொன்னா இயலாதவர்கள் நோயாளிகள் மற்றும் ஜிகாதில் கலந்து கொள்ள வசதி வாய்ப்பு ஆகியோர் அவர்கள் அல்லா மற்றும் அவனுடைய தூதருக்கு வாய்மையாளர்களாய் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை இத்தகைய நன்னடத்தையுடையோரை ஆட்சேபிக்க எந்த காரணமும் இல்லை மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் இங்க என்ன குறிப்பிட்டு காட்டுறான் இயலாதவர்கள் நோயாதவர்கள் நோயாளிகள் அதே போல பொருளாதாரம் இல்லாதவங்க இவங்களுக்கு வந்து அதுவும் நல்ல எண்ணத்துல அல்லா இங்க தெளிவா அங்க அதையும் குறிப்பிட்டாங்க அல்லாவையும் ரசூலையும் நேசிச்சு நன்னடத்தையில நல்ல எண்ணத்துல இது நிஜமாவே போக முடியாம இருக்கிறவங்க மேல எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சகாபாக்கள் டிஸ்கஸ் பண்றாங்க முன்னாள் இறங்கி அந்த வசனத்தை பத்தி எல்லாரும் போயாவணும் போல இங்க எக்ஸ்கியூஸே கிடையாது போல எந்த ஒரு விதிகளுக்கும் இல்ல போல அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது அல்லாஹத்தெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக சகாபாக்களுக்கு தெளிவுபடுத்துறோம் அதாவது இந்த வசனம் வந்து சூரத்து தௌபால தொண்ணூத்தி இப்ப இந்த சூரத்து தௌபாவுடைய நாப்பத்தி ஓராது வசனத்தை சகாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டாங்கன்னு சொன்னா அவர்கள் எப்படி அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றுனாங்கன்னு சொன்னா அபு கதாத இவர்கள் வந்து அந்த நேரத்துல மிகுந்த வயசை எட்டிய ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க அதாவது அந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப வெயிட்டும் போட்டுருச்சு ரொம்ப உடல் பருமனாவும் இருந்தாங்க எந்த அளவு அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுடைய புருவ முடிகள் வந்து கண்ணை மறைக்கிற அளவுக்கு வயசாயிருச்சு அந்தளவு வயதாக இருந்தாலும் அவர்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டாங்க இப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது ஏன் இந்த யுத்தத்தை நீங்க இவ்வளவு கலந்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த தௌபா இந்த தௌபா வந்து எனக்கு விதிவிலக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க அவர்கள் புரிந்து கொண்டது இப்படிதான் இம்மாம் குருத்தி போல அவர்கள் புரிந்து எந்த நிலையில இருந்தாலும் நீங்கள் வந்து அல்லாவுடைய பாதியில் புறப்பட்டாகணும் அப்படிங்கிற அடிப்படையில அவர்கள் புறப்பட்டு சென்றாங்க அப்படிங்கறத நாம வரலாற்றுல பார்க்க முடியும் இப்ப இந்தியா பொதுவாகவே வந்து நபிசூல்லாம் காலத்திலையா இருக்கட்டும் இப்பவா இருக்கட்டும் எந்த நேரத்திலையுமே ஒரு போர் அப்படின்னு சொன்னால் மிகுந்த ஒரு பொருளாதார செலவு ஆகும் பொருளாதாரம் மிகுந்த முறையில் வந்து செலவாகும் இப்பயுமே எல்லா நாடுகள்லையும் பட்ஜெட்டையும் எடுத்து பார்த்தோம் சொன்னா அவங்க மிலிடரிக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுவாங்க பொதுவாகவே போர் அப்படின்னு எடுத்துட்டோம் சொன்னா ஆர்மியை ரெடி பண்றது அவங்களுக்கு உணவு போர் தடவாளங்கள் எல்லா விஷயமும் அங்கு வந்து பொதுவாக போருக்கு அதிகமாக காசாகும் ஏகப்பட்ட ஹீஸ்களை நம்ம பார்க்க முடியும் மேலும் வந்து குருத்திபிராம சொல்லி காட்டுறாங்க இப்ப வேற நல்லவர்கள் இப்ப அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யாது வேற நல்லமல்கள் அல்லாவுடைய பாதையிலே உதாரணமாக சதக்கா செய்வது மற்றமற்ற நல்லணங்களுக்கெல்லாம் ஒன்றுக்கு பத்தாக தருகிறான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே போல அல்லாவுடைய பாதையில் பீ சபில அல்லாவுடைய பாதையில் போர் புரிவதற்கு உதவி செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் ஒன்றுக்கு ஏழுநூறாக மல்டிப்ளை செய்யப்படுது அது அல்லா பெருக்கி தரா அப்படிங்கறத அந்த நெல் கதிரை கொண்டு அல்லாஹ் உதாரணம் கூப்பிடுவானே சொல்லுவானே குரான்ல அந்த வசனத்தை வந்து அவர் குறிப்பிட்டு ஒன்றுக்கு ஏழ்நூறாக அல்லாஹால அப்படின்னு சொல்லி இமாம குருத்தி பெறாம குறிப்பிட்டு காட்டுறாங்க அதே போல இப்னு ஹஜர் ரஹமல்லா அவர்கள் என்ன குறிப்பிட்டாங்க பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக நபிசுல்லா அலுவலகம் சகாபாக்கள் முன்னிலையில எந்திரிச்சுன்னு ஆர்வம் ஊட்டி நீங்க வந்து இந்த போருக்கு உங்களுடைய பொருளாதாரங்களை கொண்டு வாங்க அப்படின்னு நபிசுல்லா சொல்லம் அறிவிப்பு செய்வாங்க அப்ப ரொம்ப கடுமையான நேரம் விளைச்சல் இல்லை அந்த நேரத்தில் அந்த அந்த அந்த விளைச்சலை எடுத்து அவங்க வியாபாரம் செஞ்சு வந்தாதான் அவங்களுக்கு பொருளாதாரமே மதினாவில் விளைச்சல் இல்லாத ஒரு நேரம் கடுமையான ஒரு நேரத்தில் இருந்தாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் எப்படி போட்டி போட்டுட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல பார்க்க முடியும் உமர்றது இல்ல என்ன பண்ணுவாங்க எந்த நேரமும் நன்மையில வந்து அவுபக்க சித்திகளான முன்னி முந்திக்கிறாங்களே இந்த தடவை எப்படியா நம்ம முந்திரணும் அப்படின்னு அவர்கள் ஆர்வமாக இருந்தாங்க அப்ப அந்த போருக்கு எப்படியாவது முந்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு உமரது இல்லானோ அவங்களுடைய சொத்துல பாதிய குணந்து கொடுத்துட்டாங்க அப்ப அவகானோ எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நபிசல்லம் கேட்கிறாங்க அவ்வகத்திகளானிட்ட உமரது இல்லானுக்கு ஆர்வம் எப்படியாவது இன்னைக்கு விவரம் முந்திரணும்னு அப்ப அவருடைய போட்டி எதுல இருந்துச்சு நல்ல முறையில் இருந்துச்சு இன்னைக்கு நம்மளுடைய போட்டி அவர் ஒரு ரெண்டு மாணவட்டாரா அப்பறா உனக்கு பின்னாடி படிச்சவன் உனக்கு பின்னாடி வேலை வாங்கினாடி உனக்கு பின்னாடி வாங்கிட்டான் நீ இந்த பைக்ல நம்மளுடைய போட்டி இதுலதான் இருக்கு நல்ல மொழிகள்ல முந்திக்கணும் அப்படிங்கிற போட்டி இல்ல சித்திக்கலான அவருடைய சொத்துல பாதியும் கொடுத்தோம் அவபக்கர் சித்திக்கிறது இல்லாம முடியல காரணம் என்னன்னு சொன்னா நபிசலன் கேட்டாங்க நீங்க வீட்டில என்ன வச்சிட்டு வந்திருக்கீங்க நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கல அவபக்கர் சித்திக்கலான்னு பார்த்து ஏன்னா நபிசலத்தோட அந்த வகை வந்ததிலிருந்து அவர்கள் கூட பயணிக்க கூடியவங்க எப்படி இருப்பாங்க தெரியும் மத்தவங்க நபிசுல்ல நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க சித்திகிட்ட என்ன கேட்டாங்க அந்த அளவு அல்லாவுடைய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் மேலும் நபி சொல்லி காமிச்சாங்க நான் எல்லாத்துக்கும் கைமாறு செஞ்சிட்டேன் எல்லா சகாபாக்களுக்கும் அல்லாவுக்காக உதவி செஞ்ச எல்லா சகாபாக்களுக்கும் நபிசுல்லாம் கைமாறு செஞ்சிட்டாங்க உயிரோட இருக்கும்போது நான் கைமாற செய்ய கைமாறு செய்ய முடியாத ஒரு ஆளு செய்யாத ஆளு முழுமைப்படுத்த முடியாத ஒரு ஆளு அவர் சித்திகளான அருமையில தான் உங்களுக்கு செய்ய முடியும் நபிசுல சொல்லி காட்டினாங்க அவர் என்ன சொன்னாரு நீ என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்க நபிசுலா கேட்கும் போது அல்லாவே அல்லாவுடைய ரசூலையும் வச்சுட்டு வந்திருக்கேன் அதாவது ஈமானம் மட்டும் அவங்க மக்கள் இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க எல்லாத்தையும் சுருட்டி வாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க அல்லாவுடைய பாதைக்காக அவ்வளவு சிரமமான ஒரு நேரத்திலையும் எல்லாரும் சஹாபாக்கள் கொடுக்கறாங்க உஸ்மான் ரதில்லான் என்ன பண்றாங்க திரும்ப நபிசிலன் கேட்கறாங்க இன்னும் அதிகமாக கொடுங்க திரும்ப நூறு ஒட்டகத்தை கொண்டு வர திரும்ப நபிசில அரசன் கேட்கறாங்க அதிகமாக கொடுங்க அப்படின்னு திரும்ப அவங்க வந்து நூறு ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க திரும்ப நபிசிலாளன் கேட்கறாங்க அனைத்து ஒட்டகமும் கருத்தை கொள்ளணும் அனைத்து ஒட்டகமும் போருக்கு தயாரான நிலையில அங்க ஃபுல்லா உட்காருவதற்கு அந்த தண்ணி முழுக்க முழுக்க அந்த போருக்கு எப்படி ஒட்டகத்தை வந்து ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மொத்த செட்டப்ல அப்ப அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டகம் திரும்ப திரும்ப நூறு நூறுகளாக கொடுக்குறாங்க நபிசுல்லாஸ்லாம் அதன் பிறகும் கேட்கறாங்க மூன்று முறை கேட்ட பிறகும் நபிசுல்லா கேட்குறாங்க இன்னும் அதிகமாக கொடுங்க அப்படிங்கும்போது உஸ்மான் ரதில்லா என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டில் இருந்த அந்த தங்க காசுகளை அவர்களை மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நபிசுல்லா அலுவலத்துடைய மடியில வந்து வைக்கிறாங்க நபிசுல்லாஸ்லம் அந்த தங்க கா நோக்கி கைய நீட்டியவாறு என்ன பண்றாங்க இதன் பிறகு உஸ்மான என்ன செஞ்சாலும் ஒன்னும் செய்யாது அப்படிங்கிறாங்க எல்லா பாவங்களும் முன்பின் பாவங்களும் இந்த செயல் மூலமாக அல்லா மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹைய தூதர் வந்து இங்க குறிப்பிட்டு கட்டார் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வது எப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு அமல் அப்படிங்கறத நாம இங்க சகாபாக்களுடைய செயல்கள் மூலமாக இங்க நாம வந்து புரிஞ்சுக்கணும் அல்லாஹத்தாலாவுடைய தூதர் ஒரு ஹதீஸ் குறிப்பிடுறாரு நீங்க அல்லாவுடைய பாதையில் போரிடக்கூடியவர்களாக இருங்க இல்லன்னா போரிடக்கூடியவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருங்க அவங்க குடும்பத்தினருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்க மூன்றாவது ஆளாக இருந்துடாதீங்க ஒன்னு போரிடக்கூடியவர்களாக அல்லது போரிடக்கூடியவர்களுக்கு உதவி உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்க மூன்றாவது ஆளாக இருந்துவிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஹதீசுடைய கருத்தை நம்ம பார்க்க முடியும் அப்ப இங்கு சிலர் என்ன பண்றாங்க மனசு வரல அவங்க எப்படியாவது வந்துட்டு எக்ஸ்கியூஸ் வாங்கிடணும் விலக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மனசுல ஒரு எண்ணம் அல்ல அதை குறிப்பிட்டு சுரது தௌபால எண்பத்தி ஆறாவது என்ன சொல்றா அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அவனுடைய தூதருடன் சேர்ந்து ஜிகாது செய்யுங்கள் என்று அறிவுறுத்தும் ஏதேனும் ஒரு அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டால் அவர்களில் சக்தி பெற்றவர்கள் ஜிகாதில் கலந்து கொள்ளாதிருக்க அனுமதி வழங்குமாறு உம்மிடம் கோருவார்கள் எங்களை விட்டுவிடுங்கள் தங்கி இருப்பவர்களுடன் நாங்களும் சேர்ந்து விடுகின்றோம் என்று கூறுவார்கள் அல்ல வந்து இங்கு வந்து குறிப்பிடறான் என்ன குறிப்பிடுறான் சொன்னா அவர்களில் சக்தி பெற்றவர்கள் அதாவது பொருளாதாரம் அவங்க நம்பி சில வந்து எக்ஸ்கூஸ் கேக்குறாங்க விளக்கு கொடுங்க தங்கி இருப்பவர்களோட நாங்களும் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விதிவிலக்கு கேட்கறாங்க அப்படின்னு அல்லாத்துல குறிப்பிடறோம் பொருளாதாரம் இருக்குதே அது கிடையாது அல்லாஹுடைய பாதையில் செலவிடாதவரை எப்ப சேர்த்து சேர்த்து எந்த வழியில வருது எந்த வழியில செலவு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம அதை சேர்த்து வைப்பதுதான் பித்னாவே தவிர தோ அப்துல் ரமான் கருத்தில் அவர்களை தான் வந்து இங்க எண்பத்தி ஏழாம் அவசரத்தில் குறிப்பிட்டு அத்தகையவர்கள் தான் அத்தகையவர்கள் வீட்டில் தங்கி இருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதவரோடு சேர்ந்துவிட விரும்பிவிட்டார்கள் மேலும் அவர்களுடைய உள்ளங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது எனவே அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாங்க என்ன சொல்ற அங்க பெண்களோட இயலாதவர்களோட அவங்க சேர்ந்து நினைக்கிறாங்க அதே போல அவர்களுடைய உள்ளங்கள்ல வந்து முத்திரையிடப்பட்டுருச்சு எதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அல்லாத்துல யாரை பார்த்து இங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க நபிசுல்ல சபையில் காலம் காலமா உட்கார்ந்து முத்திரையிடப்பட்டு விட்டது அப்படின்னு நபிசுல்லாலோடு அங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணவங்களை பத்தி அல்லா தால குறிப்பிடறான் மேலும் வந்து நம்மளோட லைவா வசனம் எதற்காக இறங்குது யாரை குறித்து இறங்குது எல்லாமே தெரிஞ்சவங்க அவர்களை பார்த்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாத்துல இதே விஷயங்கள் இருக்குது இதே சினாரியும் இருக்கா இல்லையா அவர்கள் எப்படி அல்லாஹுடைய பாதையில் புறப்படணும் அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னா எப்படி வந்து அவர்கள் காரணங்கள் சொல்றாங்களோ என்னென்ன காரணங்கள் சொல்றாங்க பொருளாதாரம் முடியல அந்த காரணங்கள் எல்லாம் அல்லாத்துல பின்னாடி குறிப்பிடும் பின்னாடி பார்ப்போம் அப்ப அல்லா தலா இன்னைக்கும் அதே போல எத்தனையோ காரணங்கள் சொல்லி அல்லாவுடைய பாதையில் வந்து செலவிடுவதை பொருடாகவே எடுக்கிறது இல்லை அவர்களுக்கே அந்த நிலைமை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்மளை மடைமாட்டுறாங்க எப்படி மடைமாட்டுறாங்க அதை நாம இங்க கருத்து கொள்ளணும் லைவா படிச்சவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறோம் இறை கொண்டு யாருக்கு வந்து அல்லாவின் மீது தவக்கல் வைத்து சகாபாக்கள் அவர்களை அந்த இதை இவர்கள் இவர்கள் போல இல்லாம நேர்மையா இருந்தவங்களை பத்தி அல்லா தர சொல்லி காட்டுறோம் அப்ப யார் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களை பத்தி அடுத்தடுத்த வசனங்கள் அதாவது சூரிய எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வசனங்கள்லாம் சொல்லி காட்டுறோம் இப்ப இவருக்கு புரியாதவர்களை பத்தி அல்ல சொல்லிட்டான் அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிந்து கொள்வதா விஷயமே தவிர நான் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான் இவ்வளவு மனம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கறது விஷயம் கிடையாது அது நமக்கு எதிராக நாளைக்கு நிக்கும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அமல் செய்யாம தெரிந்து வைத்திருப்பதன் மூலமாக மட்டும் அதுவே நாளைக்கு நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தேன் அமல் செய்யல அப்படின்னு அதற்கு சாட்சியாக கருத்து கொள்ளும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதோ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது இல்லையோ தெரிந்து வைத்திருக்கிறதோ எந்த ஒரு பயனும் கிடையாது நமக்கு எதிர்தான் அது யாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ புரிந்து கொள்பவர்கள் சொன்னா அதன்படி செயலாற்றுவர்கள் அதன்படி செயல்பா செயலாற்றவர்களை பத்தி அல்லாஹ் அடுத்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டுறான் ஆனால் இடை தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களும் தம் உயிர்களையும் உடமைகளையும் அர்ப்பணித்து ஜிகாது செய்தார்கள் இன்னும் அத்தகையவர்களுக்கே எல்லா நன்மைகளும் இருக்கின்றன அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களும் ஆவார்கள் அடுத்த வசனத்தில் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களை அல்லாஹர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் இதுவே மாபெரும் வெற்றியாகும் அடுத்த தொண்ணூறு அவசரத்தில் தங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சாக்கு போக்குகள் கூறக்கூடிய நாட்டுப்புற அரபிகள் பலர் வந்தனர் இதுபோல் ஈமான் நம்பிக்கை கொள்வதாக அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் பொய்யான வாக்குறுதி அளித்தவர்களும் போருக்கு செல்லாமல் பின்தங்கிவிட்டனர் இந்த நாட்டுப்புற அரபிகளில் எவர்கள் நிராகரிக்கும் போக்கினை கடைபிடித்தார்களோ அவர்களை துன்புறுத்தும் தண்டனை அதி விரைவில் சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு அல்லா குறிப்பிட்டு காட்டுறோம் இங்க அல்லா தலா யாருன்னு சொன்னா தகுதியானவர்கள் அல்லா வந்துட்டு தகுதியும் இருந்து தங்களுக்கு அனுமதி அளிக்கப்படணும் தகுதிகளும் இருந்து சாக்கு போக்குகள் சொல்றாங்களே அவங்கள்தான் அல்லா தலாயின் குறிப்பிடறோம் ஏன்னா விதிவிலக்கு அளித்தவர்களை பத்தி தொண்ணூத்தி ஓராவசனத்தை அல்லா குறிப்பிடுறோம் யார் யாருக்கும் விதி விலக்கு இயலாதவர்கள் நோயாளிகள் நிஜமாக அவர்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கு உண்மையான எண்ணத்தின்படி அல்லா தலா தொண்ணூறாவது குறிப்பிடக்கூடிய யாரு சாக்கு போக்கு கூறக்கூடியவர்கள் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்குது அப்படின்னு அல்லா தலா இங்க குறிப்பிட்டு காட்டுறோம் நெக்ஸ்ட் அடுத்த அடுத்த வசனங்கள்ல அல்லா தலா அந்த சில சகாபாக்களை பற்றி சில சகாபாக்கள் உண்மையாகவே அவர்களால வந்து கலந்து கொள்ள முடியல அல்லாஹ் அவர்களை உள்ளதையும் அல்லா தலையிலாம் அல்லாஹலம் இதே போன்று வருபவர்கள் மீதும் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை அவர்களாகவே உம்மிடம் வந்து தங்களுக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என கோரினர் உங்களுக்கு வாகனம் ஏற்பாடு செய்வதற்கு என்னிடம் வசதி எதுவும் இல்லையே என நீர் கூறிய போது வேறு வழியன்று அவர்கள் திரும்பி சென்றனர் மேலும் ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக சொந்தமாக செலவு செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கவில்லையே என்ற துயரத்தில் அவர்களில் கண்களில் இருந்து கண்ணீர் வலிந்து கொண்டிருந்தது இந்த வசனத்தில் அல்லா என்ன குறிப்பிட சொன்னால் சில சகாபாக்கள் வந்தாங்க வந்து எங்களுக்கு அல்லாவுடைய பாதையில ஜிஹாது செய்யணும் அப்படின்னு ஆசை எங்களுக்கு நீங்க வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க உணவுகள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நம்பிசுராசன் சொன்னாங்க என்னிடத்துல அந்த எந்த ஒரு சக்தியும் அளவுக்கு அவர்கள் அழுதாங்க நபர்களை குறிப்பிடறான் இங்கு நிஜமாவே கலந்துக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா கலந்து கொள்ள முடியலன்னு அழுறவங்களை பத்தி குறிப்பிடுறான் மேலும் தொண்ணூத்தி மூன்றாவசனத்துல குறிப்பிடறான் ஆனால் எவர்கள் செல்வந்த செல்வந்தர்களாக இருந்தும் ஜிகாதில் கலந்து கொள்ளாதிக்க அனுமதி கோருகிறார்களோ அவர்கள் மீதே ஆட்சேபனை இருக்கிறது அவர்கள்ட்ட வாகனம் இல்லைன்னு கேட்டு வராங்களே அவங்க எந்த ஆட்சேபனையும் யாரு மேல ஆட்சேபணம் இருக்கு பொருளாதாரம் இருந்து வேணுன்னே வந்து விதிவிலக்கு கேட்கிறாங்களே அவங்க மேலதான் ஆட்சேபனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதவருடன் சேர்ந்திருக்கவே அவர்கள் விரும்பினார்கள் மேலும் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான் ஆகவே இவர்கள் தங்களின் இந்த நடத்தை அல்லாவின் திருமுன் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இப்போது அறிந்தார் இளர் இவர்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு பின்விளைவை ஏற்படுத்த போது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல அல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறோம் இப்ப இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்க சொன்னா சிலருக்கு பொருளாதாரமே இல்லை ஆனா இன்ட்ரஸ்ட் இருக்கு அவர்கள் எல்லாம் குற்றம் பிடிக்க போறது கிடையாது அவங்க அழுகுறாங்க எங்களால இல்லையே அவர்கள் மேல எந்த ஆட்சேபனும் குறிப்பிட்டு காட்டுறோம் எல்லாமே இருந்தும் சாக்கு போக்கு கூறிகிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு எப்பேற்பட்ட நாளைக்கு மகத்தான தண்டனை வரப்போகுது அதை பத்தி அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு அல்லாத கண்டித்து இங்க வசனம் இருக்கலாம் அடுத்ததாக மேலும் இந்த நபர்கள் அதாவது போகாமல் தங்கிவிட்ட உள்ளத்துல போகக்கூடாது சக்தி இருந்து போகக்கூடாது அப்படின்னு இருந்த நபர்களை பற்றி அல்ல முந்தைய வசனத்தில் என்ன என்ன பண்ண என்ன சொன்னான்னு சொன்னா லா எஃப்கூன் இவர்களுக்கு புரியாதவர்கள் அப்படிங்கிறான் இந்த வசனத்தில் போன வசனத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா லா எந்த அறிவும் இல்லை இவங்களுக்கு அப்படின்னு சொல்றோம் யார பார்த்து சொல்றான் நபியுடைய சமுதாயத்தில் இருந்து காலம் காலமாக கல்வி எடுத்தவர்கள் அவர்களுக்கு புரியாது முத்திரை விடப்பட்டு விட்டது அவர்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு எல்லாத்தில குறிப்பிட்டு காட்டுறோம் அப்படி பத்தி அடுத்த நாற்பத்தி இரண்டாவது வருஷத்தில் குறிப்பிட்டு காட்டுறான் நபியே விரைவில் பலன் கிட்டுவதாயும் பயணம் சிரமம் இன்றியும் இருந்த பின் நிச்சயமாக அவர்கள் உண்மை பின்தொடர்ந்து வந்திருப்பார்கள் அதாவது சீக்கிரமா அவங்களுக்கு வெற்றி கிடைச்சனும் அப்படின்னு இருந்தாலும் பயணம் லேசாக இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் இப்பயணம் அவர்களுக்கு மிகவும் சிரமமாக தோன்றியது எங்களால் இயலுமாயின் நிச்சயம் நாங்கள் உங்களோடு கிளம்பி இருப்போம் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்து கூறுவார்கள் அவர்கள் தம்மை தாமே அழிவுக்கு உள்ளாயி உள்ளாக்கி கொள்கிறார்கள் அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் இது வந்து நாப்பத்தி இரண்டாவது வருஷம் நாற்பத்தி மூணாவது வருஷத்துக்கு சொல்லி காட்டுறா நபியே அல்லா உண்மை மன்னித்து அருள்வானாக போரில் கலந்திடாமல் இருக்க நீர் ஏன் அவர்களுக்கு அனுமதி அளித்தீர் அல்லாத அனுமதி அளித்துட்டாங்க அப்ப அல்லா உங்களை மன்னிக்கட்டும் ஏன் அவர்களுக்கு அனுமதி அளித்தீர்கள் நீர் அனுமதி அளிக்காமல் இருந்திருந்தால் வாய்மையாளர்கள் யார் என்றும் பொய்யர்கள் யார் என்றும் உமக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்குமே அப்படிங்கிற அல்லாஹ் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாட்டாங்க வராம இருந்திருந்தா யார் பொய்யர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு அல்லா தான் குறிப்பிட்டு அடுத்த நாற்பத்தி நான்காவது சொல்லிக் காட்டுறான் அல்லாவின் மீதும் மறுமை நாள் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அர்ப்பணித்து போர் புதி விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒருபோதும் உம்மிடம் கோரமாட்டார்கள் அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களை இருக்கின்றான் அடுத்த நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எவர்கள் அல்லாவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்வதில்லையோ மேலும் தங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் கொண்டு இருக்கின்றார்களோ மேலும் அந்த சந்தேகத்திலேயே தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இத்தகைய கோரிக்கைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றனர் அப்படிங்கிற நாற்பத்தி நான்காவது வசனத்தில் அல்ல என்ன சொல்ற என்ன சொல்றான்னு சொன்னா அல்லாவின் மீதும் மறுமை மீதும் யாரும் நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்க வந்து எப்படத்துல போருக்கு விளக்களிக்குமாறு கேட்கவே மாட்டாங்க குறிப்பிட்டு காட்டுறோம் நாற்பத்தி அஞ்சாம் அவசரத்தில் என்ன பண்றான் அல்லாத்துல என்ன சொல்றான் யார் வந்து அல்லாவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்வதில்லையோ மேலும் தங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த விஷயத்துல அல்லாவுடைய பாதையில் போர் புரியணும் அது ஒரு அமல் பரல் அப்படிங்கிற விஷயத்துல அவர்கள் சந்தேகித்து தடுமாறி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறான் அல்லா இப்ப இங்க இதே சுச்சுவேஷன் கரண்ட் இந்த சுச்சுவேஷன் இப்பையும் தொடரு இப்பையும் அல்லாவுடைய பாதையில் குறித்து இதே சந்தேகம் இன்னைக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்குது இது வந்து நமக்கு கடமை இல்லை அப்படிங்கறது போல இன்றும் அந்த முனாஃபிக்குகள் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் கருதி கொண்டிருந்தார்களோ நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அதே போலதான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது அதே போலதான் நாமும் அவங்க நாம பயின்று அப்படிங்கறத இந்த வசனங்கள் மூலமாக நாம வந்து கருத்துல கொள்ளணும் நாற்பத்தி ஆறாவது குறிப்பிட்டிருக்க அடுத்த வசனத்துல மேலும் அவர்கள் நாடி இருந்தால் ஆயத்தங்களை அவர்கள் செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் கிளம்புவதை விரும்பவே இல்லை எனவே அவன் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டான் ஆகவே தங்கி இருப்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டு விட்டது அப்ப இங்க நஜமாவே அவங்க அல்லாவுடைய பாதையில போர் கூறினு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க ஆயத்தம் செஞ்சிருப்பாங்க குறிப்பிட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே தேவை சேரல அப்படின்னா நம்ம பைத்தியம் அப்படிமா இல்ல நான் வந்து என்ஜினியரிங் படிக்கிறேன் அதற்குரிய அந்த பிரிப்பரேஷனை பண்ணல அப்படின்னு சொன்னா அது எப்படி நம்ம நம்மளே ஏமாத்திட்டு இருக்க அதே போல அல்லாவுடைய பாதையில் நான் வந்து போரிடணும் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆயத்தம் செய்யணும் அப்படிங்கறதையும் அல்லாஹலா இங்கு நமக்கு பதிக வைக்கிறான் அப்படிங்கறத நாம இங்க கருத்துல கொள்ளணும் அதே போலதான் இந்த ஹிஜ்ரத் செய்யணும் அல்லாவுடைய பாதையில் வந்து நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஆயத்தம் செய்யாம அதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கவங்களும் பேசிக் கொண்டிருக்கிறவங்களும் எப்படி பிரிப்பரேஷன் இல்லாம நாம ஒரு விஷயத்தை செய்ய முடியாது நிஜமாவே அவங்களுக்கு உள்ளத்துல அந்த ஆர்வம் இருந்தா அவன் ஆயத்தை செஞ்சிருக்கணுமே அப்படின்னு நல்லா தர அங்க கேள்வி அனுப்புறான் அப்படிங்கிறத நாம இங்க சிந்திச்சு பாக்கணும் கருத்துல கொள்ளணும் நாற்பத்தி ஏழாம் அவசரத்தில் அல்லா தர குறிப்பிட்டு காட்டுறான் அவர்கள் உங்களோடு வந்திருந்தால் வீண் குழப்பங்களை தவிர யாரும் முன்னாபிக்கல சொல்றான் வீண் குழப்பங்களை தவிர வேறு எதனையும் அவர்கள் உங்களிடையே அதிகப்படுத்தி இருக்க மாட்டார்கள் உங்களுக்குள் குழப்பத்தையே ஏற்படுத்துவதற்காக உங்களுக்கு இடையே விஷமம் செய்து கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் உங்களுடைய நிலை என்னவெனில் இன்னும் கூட அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பவர்கள் உங்களில் பலர் இருக்கின்றனர் அல்லா அக்கிரமக்காரர்களை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் அல்ல அங்க என்ன பண் என்ன சொல்றான் அவங்க உங்க கூட வந்திருந்தா இன்னும் வீண் குழப்பங்களையும் அங்க பித்ரா தான் கிளம்பி அதிகமாக்கி இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அதுதான் உபதுலையும் நடந்துச்சு அப்துல்லா போய் என்ன பண்ண வந்துட்டு படைய அங்க வந்து வீக் ஆக்கணும் வளக்கணமாக்கணும் திரும்ப கூட்டு போயிட்டான் ஹந்தக்குல ஏதாவது முனாஃபிகளை என்ன பண்ணாங்க அபிசுலம் ஹந்தக்ல வந்து அல்லாஹில அங்க வழங்கக்கூடிய அந்த சுப செய்திகளை நடக்கக்கூடிய சுப செய்திகளை இறங்கி கொண்டிருக்கும் போது ஒண்ணுக்கு போறதுக்கே ன் போறதுக்கே இவங்களால முடியல எதிரிகளை தாக்கு குடிச்சு இவங்க கைசர் கிஸ்ரா வெற்றிக்குள்ள போறாங்களான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து பரிகாசம் உள்ளத்தை வந்து வீக் பண்ணிட்டு இருந்தாங்க முஸ்லீம்களை அவங்க வந்திருந்தாலும் உங்களுக்கு இடையில அவங்க வந்து பித்னா தான் கிளப்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு மேலும் வந்து இந்த வசனத்தில் அல்லா தால குறிப்பிட்டு காட்டுறான் இங்கு உங்களுடைய நிலை என்ன அப்படின்னா இன்னும் கூட அவர்களுடைய வார்த்தைகளை செவி சாய்ப்பவர்கள் உங்களில் தடுத்துக் கொள்ளக்கூடிய நபர் உங்களில் பலர் இருக்கின்றனர் அப்படின்னு அல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறான் யார சஹாபாக்களை பார்த்து முனாஃபிக்குகள் இப்படி பண்றாங்க அப்படின்னு அல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறான் சகாபாக்களை முனாஃபிக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லாஹுடைய பாதையில் புறப்படாமல் அல்லாவுடைய பாதையில் போருக்கு செல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கறத அல்லாங்க குறிப்பிட்டு காட்டுறோம் நிலைமை அல்லாவுடைய பாதையை பற்றி பேசாமல் கேட்காமல் அது தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் போல நோக்கம் போல இங்கு முனாஃபிக்குகள் வந்து எந்த அளவு முனாஃபிகளில் யாராவது இருக்கலாம் முனாஃபிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிப்படையாக தெரியும் யாரு அப்படின்னா முஸ்லீம் தோற்றத்திலே இருப்பாங்க முஷிரிகர்கள் மாதிரி கிடையாது நேரடியாக எதிர்ப்பான்னு கிடையாது பின்னாடி இருந்து எதிர்ப்பாங்க முஸ்லீம் போலவே இருந்து கொண்டு முஸ்லீம்களுடைய அந்த உள்ளத்தில் நஞ்சை விதைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியவங்க முனாபிக் அப்ப ஒவ்வொரு நபரும் நாம முனாபிகா இருப்போமா அப்படிங்கிற பயம் சஹாபாக்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருந்துச்சு உமரதுல்ல ஹுதைஃபா ரூட கையில கொடுத்திருந்தாங்க ஏன்னா நபி இருக்கிற வரைக்கும் இல்லன்னு உள்ளத்தை அறியக்கூடிய அல்லா தெரிஞ்சிருவான் தெரிஞ்சு அல்லாத்தலா அறிவிச்சு கொடுத்துருவா நபி போன பிறகு யாரும் தெரியாது அப்ப அந்த லிஸ்ட நீங்க ஒரு வழியா சைத்தான் ஒரு வழியில போவான்னு சொன்னாங்களோ உமருடைய நாக்கில் அல்லா பேசுகிறான்னு சொன்னாங்களோ அதே உமர் ரானுடைய சிறப்பு எப்பேற்பட்ட சிறப்பு சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட பத்து சகாபாக்கள் ஒருவரு நபின்னு எனக்கு அப்புறம் யாரும் கிடையாது ஒருவேளை இருந்திருந்தா இவருதான் என்ன பண்றீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அல்லாவுடைய பாதையில் போரிட தயாராம தயாராகாம இருக்கிறீங்க அப்படின்னு அல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறாங்க செவி சாய்பவர்களாக உங்கள பலரும் இருக்கிறீங்க அப்ப அந்த முனாபிக்கு வுடைய நேரத்தில் அவங்க ரச இருந்து பாடம் பெற்ற அவர்களையே இன்ஃபுளு பண்ண முடியுதுன்னா செவிசாக்கி வைக்கிதுன்னு சொன்னா இன்றைய காலத்துல எவ்வளவு விஷயங்கள் நடைபெறும் எவ்வளவு விஷயங்களை கொண்டு நம்மளை வந்து பாதையை மாற்ற முடியும் நம்ம திசையை திருப்ப முடியும் திசை திருப்பிக் கொண்டு இந்த பி சபிலுல்லாவுடைய விஷயத்துல அப்படிங்கறத நாம வந்து கருத்து இருக்கணும் அதனால இந்த சூரத்து தௌபாவையும் அதே போல சூரத்தில் முனாஃபிக்கும் இந்த சூறாவை அடிக்கடி நம்ம படிக்கணும் ஏன்னு சொன்னா முதலாவது முதலாவது நாம முனாபிக்கா இருக்கமா அப்படிங்கறத சீர்தூக்கி பார்க்கணும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம உடலுக்கு முடியலைன்னா நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எடுத்து பார்க்கணும் நாம முனாபிக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு இந்த வசனங்களை அடிக்கடி நம்ம ஓதி பார்த்தாகணும் படிச்சு பார்த்தா முனாஃபிக்குடைய சிந்தனை நமக்கு இருக்குதா அப்படின்னு இரண்டாவது முனாஃபிக்குகள் வந்து நம்ம மேல வந்து அவங்க நம்ம இலக்காக இலக்கங்கள் சூரத்தில் அடிக்கடி படிப்பதன் மூலமாக நாம முனாபிக்காகவும் ஆகிரக்கூடாது அதே போல முனாபிக்குகளோட இலக்குகளாகவும் நம்ம ஆயிரக்கூடாது அவர்கள் போதிக்கக்கூடியதை அவர்கள் சொல்லக்கூடியதை அவர்கள் தான் மார்க்கம் எந்த வகையிலும் இருக்கலாம் அந்த நேரத்தில் முனாஃபிக்க எப்படி முனா நபிசுல்லா அரசு காலத்திலேயே சரி நபிசுல்லா அரசு காலத்திற்கு பிறகும் சரி அவர்கள் வந்து பல நேரங்களில் மார்க்க அறிகர்களாக தோற்றம் கோத்திர தலைவர்கள் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் பெரிய பெரிய மார்க்க அரியர்கள் கூட அவர்கள் இனிமேட்டு வந்து இஸ்லாமை வந்து நேரடியாக எதிர்க்க முடியாது நம்ம கல்வியின் மூலமாக நம்ம எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு எத்தனையோ முனாஃபிக்கங்கள் உட்புகுந்ததெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும் அது மாதிரி நம்ம முனாஃபிக்களுடைய இலக்குகளாகவும் நம்ம ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த சூறாக்கள் அடிக்கடி படிப்பதன் மூலமாக நாம அவர்களுடைய முனாஃபிக்கவும் இதற்கு முன்னரும் அவர்கள் குழப்பம் செய்ய முயன்றிருக்கின்றார்கள் மேலும் உம்மை தோல்வி உர செய்ய எல்லா விதமான தில்லுமுள்ளுகளையும் கையாண்டிருக்கிறார்கள் இறுதியில் அவர்கள் விரும்பாத நிலையிலும் சத்தியம் வந்தது அல்லாஹுவின் மார்க்கம் மேலோங்கவே செய்தது அப்படிங்கறத நாம வரலாறு தலைவன் அப்துல்லா உபை இவன் யாரும் சொன்ன அந்த சையது அங்க இருக்கக்கூடிய மதினா மக்கள் இரண்டு கோத்திரங்கள் கோத்திரங்கள் தலைவன் இவன் எந்த அளவுன்னு சொன்னா நபிசுல்லா அலசல்ல குத்துபா அவர்கள் உரையாற்ற எழுந்து நிக்கும் போது ஜும்மாவுடைய நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான் சொன்னா நபிக்கு முன்னாடி எழுந்திருச்சு நின்னு இவர் இந்த அப்துல்லா உபய என்ன பண்ணுவான்னு சொன்னா இவர் வந்து அல்லாவுடைய தூதர் இவர் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு மக்களுக்கு கட்டறையிடக்கூடியவனாக இருந்தான் ஆனா முனாஃபிக்கு இப்படிதான் முனாபி இருப்பான் நம்பிய பின்பற்றுங்க அல்லாவடையை பின்பற்றுங்க வழி இதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம் இதான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இதுதான் வந்து இது அப்ப அப்துல்லா அப்டினு உபய போல இன்னைக்கு எத்தனை அப்துல்லா உபையிடம் நாம மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நாம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கறத நாம இங்க இங்க ஒவ்வொருத்தரும் நாம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம கருத்துல கொள்ளணும் இப்ப உமர் ரிலானு இந்த அப்துல்லாபின் உபைய நான் கொண்ட விடுங்க அப்படின்னு நபிசுல்லா கேட்கும் போது அப்ப நபிசுலாசம் என்ன பண்ணாங்க ஒருவேளை அதற்கு எதிராக இவனை கொன்றதற்கு எதிராக அவனுடைய மக்கள் நம்ம எதிர்த்து வருவாங்க அவர்களுடைய ஸ்ட்ரென்தும் அவ்வளவு இருந்துச்சு அப்படிதான் நம்ம கருத்து இருக்கணும் இன்னைக்கு ஸ்ட்ரென்தோ இல்ல அவர்கள் பெரிய நிறைய கூட்டம் இவர்கள் நிறைய கூட்டம் இருக்கு அவங்க சொல்றதும் கிடையாது ஒன்பதாவது எனக்கு அனுமதி தாரும் என்னை சோதனைக்கு உள்ளாக்காதே பித்னாவை கிடப்பாது வசனத்துல பித்னா அப்படிங்கிற வார்த்தை வரும் என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கின்றனர் இதோ கேளுங்கள் சோதனையிலேயே அவர்கள் வீழ்ந்து கிடக்கின்றார்கள் மேலும் நரகம் இத்தகைய இறை நிராகரிப்பாளர்களை திண்ணமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது ரோமர்களோட எதிர்த்து போராடுறதுக்கு நீங்க தயாரா அப்படின்னு கேக்கும் போது என்ன பண்ற அவன் என்ன சொல்றான்னு சொன்னா எனக்கு அனுமதி கொடுங்க என்ன சோதனைக்கு உள்ளாக்காதிங்க என்ன பித்னாக்கு உள்ளாக்காதி குறிப்பிடறான் சோதனை என்ன சொல்றான்னு சொன்னா நான் வந்து பெண்களை நேசிக்கிறேன் நிறம் அப்ப அந்த ரோமர்களை குறிக்கிறதுக்கு அந்த பயன்படுத்த நிறத்தை குறியீடாக குறிப்பிட்ட அந்த வார்த்தையை அவங்க நிறத்தை பார்த்து நான் அவங்க பெண்களுடைய அதனால நான் வரல பாருங்க முனாபிக்கள் எந்தளவு மாதிரி நராயம் தயாராக இவர்களுக்கு தின்னமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறான் அப்ப அங்க போனா சோதனை வந்துடும் அப்படிங்கிறவனுக்கு அல்லா தலா பதில் இன்னொரு இடத்துல குறிப்பிட்டு காட்டுறான் வல்லதீன ஜாகும் சுப்பலண்ணா அல்லாஹ் அல்லாவுடைய பாதையில யாரு செயல்படுறாங்களோ அல்லாவுடைய அல்லா என்ன சொல்றான் அல்லாவுடைய பாதையில நீ போனா நம்முடைய வழிய நாம காம்போம் அப்படிங்கிறான் அல்ல அடுத்த வசனத்துல ஐம்பதாம் வசனத்துல என்ன அல்லா குறிப்பிட்டு காட்டுறான்னு சொன்னா உமக்கு ஏதேனும் நன்மை கிடைத்தால் அது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது மேலும் உதேனும் துன்பம் நேர்ந்தால் நாங்கள் முன்னரே எங்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்கின்றனர் அதாவது அவங்க முனாபி எப்பயுமே என்ன பண்ணுவாங்க போகாதீங்க போகாதீங்க எல்லாத்துலேயும் வந்து அல்லவுடைய பதில போகாதீங்க இது வந்து ஒரு அங்கம் கிடையாது சொல்வது போல இது போகாதீங்க போகாதீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா உடமையும் போச்சு அப்படி வெற்றியோட விளைச்சல் இருந்து உடம்பு சரியில்ல எங்களுக்கு கனிமத்துல கொடுக்கனு வந்து நிப்பாங்க இதுதான் முன்னாபி அந்த ஒரு கேரக்டர் குறிப்பிட்டு காட்டுறோம் மேலும் ஐம்பத்தி ஒன்னாம் வசனத்துல குறிப்பிட்டு காட்டுறோம் நீங்க அவர்களிடம் கூறுவி எங்களுக்கு அல்லாஹாவது அல்லாஹ் எங்களுக்கு விதித்து வைத்திருப்பதை தவிர எதுவும் எங்களை அடையாது அவன் தான் எங்களின் பாதுகாவலன் மேலும் நம்பிக்கை கொண்டோர் அல்லாவே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு அல்லா தன குறிப்பிட்டு அல்லா இங்க வந்து அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ இரண்டுல ஒன்ற ஒன்று வெற்றி அல்லது அல்லாவுடைய பாதையில் சகிதாவது அதுவும் வெற்றி மோமிலுக்கு அப்ப அதை தவிர எங்களுக்கு எதுவும் கிடைக்கப்படுதில்லை எப்படி பார்த்தாலும் வெற்றி தான் எங்களுக்கு வந்து அல்லாவே வந்து அவன் எங்களுடைய பாதுகாவலன் அல்லா தாலா குறிப்பிட்டு காட்டும் அப்ப இந்த சகாபாக்களை நமக்கு அல்லாஹால ஆர்வம் ஊட்டும் வகையில இந்த வசனங்களையும் முனாஃபிக்கு தன்மைகளையும் முஷரிக்குகளுடைய தன்மைகளையும் அல்லாஹால குறிப்பிட்டு காட்டும் அல்லாஹாலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த தன்மைகளையும் குறிப்பிட்டு காட்டும் முனாஃபிக்கு இலக்குகளுக்கும் இலக்காகவும் நம்ம ஆகிராம முனாபிக்காகவும் ஆகிராம அல்லா தாலாவுடைய வசனத்தை புரிந்து அதன்படி செயலாற்றக்கூடிய நபர்களாக நாம இருக்கணும் அல்லாத்தாலாவுடைய தூதர் ஒரு இடத்துல குறிப்பிட்டு காட்டாரு சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஹதீசாக குறிப்பிடப்பட்டிருக்க யார் அல்லாவுடைய பாதையில் போர் செய்யாமலும் தன் மனதில் போர் பற்றி எண்ணாமலும் ஒருவர் இறந்து விட்டால் அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பிடியின்படி இறந்தவர் ஆவார் என்று நபிசுல்லா கூறியதாக அபுஹுரையர் அவர்கள் குறிப்பிட்டு அல்லாஹு தாலா இந்த நயவஞ்சக தன்மையிலிருந்து நம்மளை பாதுகாத்தவர்களாக வாழ்ந்து மரணித்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நபர்களாக ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் இன்ஷால்லா அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வரலாற்றை நம்ம பார்ப்போம் அஹமது இல்லாஹி ரபுல்லி